என்னடா அப்ப குட்டி நல்லா இருக்கியடா என்ன செய்யமாம்கேமா ஆளே பாக்க முடியல ரொம்ப நாளும் உங்களை பார்த்து கொஞ்சம் வேலையா போச்சுடா கொஞ்சம் என்னதான் தெரியல போங்க எப்ப கேட்டாலும் இதே சொல்லி கேட்டுக்கிறிய முன்னாடி எல்லாம் வர்றாதே இல்ல நீங்க சரி சரி அதான் வந்துட்டே நல்லா இருக்கிய நீ நான் நல்லாதான் இருக்கேன் எனக்கு என்ன என் தீவழி எல்லாம் ஒரே கொண்டாட்டமா இருந்துகிட்டு இருக்கான் ஆமா திடீர வந்திருக்கிறீங்களே என்ன விஷயம் வராது தகவல் இருக்காடா உன்ட்டு ஒரு தகவல் சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன் என்ன தகவல் சொல்ல முறியா இந்த தீபாவளி அன்னைக்கு நம்ம நற்றினெய்ல சரவெடி அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி வருதுட தெரியுமா உனக்கு ஆமா ஆமா ஒரு அறிவு பொண்ணு கொடுத்துருந்திய பாத்தேன் அது என்னமாமா சரவெடி வெடி வெடிப்பீலா ஆமாடா நற்றி நெய்ல அன்னைக்கு வெடி வெடிச்சுக்கிட்டே இருக்கும் ஐயா அது என்ன அது வெடி வெடிக்கிறது இது வெடின்னா வெடி மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் வரும்டா என்னமாமா உன் புரியல என்ன சொல்றியா தெளிவா சொல்லுங்க அடே காலையில ஆறு மணிலிருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் பத்து நிமிஷத்துக்கு ஒரு நிகழ்ச்சி தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்க அடுத்தடுத்து அடங்கப்பா இதெல்லாம் எப்படி மாமா இது எப்படி முடியுமா அது முடியும்னு நம்பித்தானடா ஒரு காரியத்தை செய்கிறோம் அதே செஞ்சு பார்க்கலாம்னு ஒரு முயற்சிதான் எப்படி மாமா இதெல்லாம் முடியும் பத்து நிமிஷத்துக்கு ஒன்றுனா எவ்வளவு ப்ரோக்ராம் கொடுக்கணும் இதெல்லாம் முடியுமா உங்களுக்கு அட என்ன திரும்பி திருப்பி முடியுமா முடியுமா நம்ம என்ன ஒரு ஆளாக உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நட்டினி நேர்களெலாம் இருக்கிறாங்க அதுக்குன்னு ஒரு குழு இருக்கிறாங்க அவங்களாம் சேர்ந்து இப்படி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி பண்ணித்தான் பார்ப்போமே அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் பத்து நிமிஷத்துக்கு ஒரு நிகழ்ச்சி அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம் இது மட்டும் இல்லை அதுக்கிடையில அப்பப்ப கேள்விகள்லாம் கேட்போம் இந்த கேள்விகளுக்கு யாரு முதலாவதாக பரி அனுப்புறார்களோ அவங்களுக்கு பரிசு எல்லாம் என்ன சஸ்பென்ஸ் அது வந்து தீபாவளி அன்னைக்கு காலையில சொல்லுவோம் என்னென்ன பரிசு கொடுக்கறோம்னு சொல்லிவிட்டு அதனால தொடர்ச்சியா நிகழ்ச்சிகளை கேட்டு அதுக்கான பதில்களை சொல்லி பரிசுகளெல்லாம் அள்ளலாம் இந்த வருஷம் தீபாவளியோட நற்றினியுடைய சிறப்பு ஏ மாமா நீங்க இப்பளது பண்றீங்க ஒரு வீடியோ போட்டியனா பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும்ல நீங்க வேற ஆடியோவே போட்டுக்கிட்டு இருக்கீங்களா அது என்னமாம் அது கேட்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும் மாட என்னடா நீ ஒரு விவரம் கெட்டாலா இருக்கிற இப்போ வீடியோ போட்டோம்னா எல்லாம் அதே உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தா அடுத்த வேலைக்கு கெட்டு போயிடும் இதனால வீட்டுல பிரச்சனைகள் வரும் இதுக்காகத்தானே நம்ம ஆரம்பத்துல இருந்து ஆடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஆடியோன்னா அது வாட்டுக்கு பேச்சிக்கிட்டு நம்ம வாட்டுக்கு வேலையில பாத்துக்கிட்டு கேட்டதுக்கு கேட்டது மாதிரி ஆயிடுச்சு நம்ம வேலைக்கு வேலையும் ஆகி போயிரும் அதனாலதான் நம்ம இந்த வீடியோங்கிறதே போடாமல் எல்லாமே ஆடியோவை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது தான நம்மளுடைய குறிக்கோள விருந்துக்கிட்டு இருக்கு இது தேக்கிறீடா நீ ஓஹோ அதான் நீங்க வீடியோ போட மாட்டேங்கிறீங்களா சரி சரி பரவாயில்ல இது ஒரு நல்லதான் இருக்கு ஆமாமாமா இந்த டிவிலெல்லாம் போய் உட்காந்தா வருஷம் வருஷம் இந்த போட்டதே தான் திருப்பி திருப்பி போட்டுருக்குறாங்க அது எல்லாம் பார்த்து பார்த்து போற போச்சு சரி விடுங்க இந்த வருஷம் முழுக்க அதில் என்ன தான் ஜுவல்ரியா என்னதான் பண்ணுறீங்கன்னா அதையும் கேட்டு பார்த்து விடுவோம் வருஷம் இதுக்கு உட்காந்து கேட்கணுங்கிறது இல்லடா நம்ம பாட்டுக்க நம்ம வேலையில பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இதுக்குன்னு தனியாக நமக்கு உக்காந்து கேட்கணுங்கிறது இல்லை வேலை பாட்டுக்கு வேலை ஆகிக்கிட்டு இருக்கோம் காது பாட்டுக்கு நிகழ்ச்சிகளை கேட்டுக்கிட்டு இருக்கோம் நல்லா இருக்கிற விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒரே ஒரு விஷயம் கேள்விக்கு ஏதாவது பதில் அனுப்பணும் அப்படின்னு தோணுச்சுன்னா டக்குன்னு ஃபோன் எடுத்து நம்ம நம்பர் தான் உனக்கு தெரியும்ல நம்ம நற்றினி நம்பர் அந்த எண்பத்தி ரெண்டு இருபது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமா டக்குன்னு ஒரு பதில் அனுப்பிச்சு விட்டுட்டோம்னா ஒருவேளை நம்ம பஸ்ட் கொடுக்குற நம்பர் இருந்தோம்னா நமக்கு ஒரு பரிசு கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நட்டினைல பண்றோம் ரொம்ப சூப்பரா இருக்குமாமா இந்த வருஷம் கொஞ்சம் வித்தியாசமா பண்றிய நல்லா பண்ணுங்க இப்படித்தான் ஏதாவது பண்ணணும் உன் நண்பர்கள்ட்ட எல்லாருமே சொல்லி முதல்ல இந்த நட்டினை வந்து அந்த யூடியூப்ல போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்லு அப்போ தான் நம்ம எந்த நிகழ்ச்சி போட்டாலும் உடனேக்கு உடனே அதில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் அந்த பெல் மாதிரி ஒரு சிம்பல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சாச்சுன்னா நம்ம எந்த ஒரு நிகழ்ச்சி கொடுத்தாலும் உடனடியாக அந்த அறிவிப்பு வரும் உடனே நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அதில் இருக்க கேள்விக்கு நம்ம பதில் அனுப்பிச்சோம்னா நமக்கு பரிசு கிடைக்கும் நம்ம நிகழ்ச்சிகளையும் கேட்டுக்கலாம் சரி சரி மாமா ஏன் நண்பர்கள்டான் இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது பார்ப்போம் நீங்கள் என்ன தான் பண்ண போறேன் நானும் சரிடாப்பா உனக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள்ரா உங்க வீட்டுலயும் எல்லாருக்கும் சொல்லிடுவோம் நண்பர்களுக்கும் சொல்லிருவேன் எல்லோருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் சரியா சரிமாமா வாழ்த்துக்கள் மாமா நான் மாமா நேரில் ஏற்பட்ட வேலைகளுக்கு தீபாவளி வேலை இந்த நேரம் வந்து கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கேன் வரட்டா சரிப்பா அது பாத்திரம் போயிட்டு வா